முப்பத்தி ஓராம் ஆண்டு ராணுவ வேலைகளை நிராகரிக்குமாறு அறிவியலாளர்களுக்கு ஐன்ஸ்டின் அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடால் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரானார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மரிசுவானா போதைப் பொருள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பொருளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க அறிவுறுத்துமாறு ஐன்ஸ்டின் ஆகியோர் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரோஸ்வெல்டிற்கு கடிதம் எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் வல்வேட்டி துறையில் இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்தி மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈராக் குவைத்தின் மீது படையெடுத்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிரெட்ரிக் ஆகஸ்ட் பார்த்தலி சுதந்திர சிலையை வடிவமைத்த பிரான்ஸ் சிற்பி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழக தமிழிசை கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரபுல்ல சந்திரே வங்காள வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிங்காளி வெங்கையா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேவியர் தனிநாயகம் ஏழத்து தமிழறிஞர் வரலாற்றாளர் ஆயிரத்தி ஒன்பு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல்வாதி அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏ பி வெங்கடேஸ்வரன் இந்திய முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பங்கர் ராய் இந்திய கல்வியாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஷத் அயூப் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்த ஸ்காட்டிஷ் கனடிய பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வி பி கணேசன் இலங்கை தொழிற்சங்கவாதி அரசியல்வாதி